வணக்கம் நேர்கிலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பவுண்டி என்ற பிரிட்டன் கப்பலின் மாலுமிகளின் கிளர்ச்சியை அடுத்து கப்பலின் தலைவருடன் சேர்ந்து சிறிய படகு ஒன்றில் தப்பிய பத்தொன்பது தூரம் படகில் பயணித்து தைமோரை அடைந்தனர் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு நெப்போலியனின் பிரெஞ்சு ராணுவத்தினர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மறைனர் ஐந்து விண்கலம் வெள்ளிக்கோளை நோக்கி செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூத்தி ஆண்டு நீலகண்ட சோமயாஜி இந்திய வானியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சேக்வேரா அர்ஜென்டினிய கியூபா சோசலிச புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அ வின்சென்ட் திரைப்பட ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டொனால்டு டிரம்ப் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குமாரமங்கலம் பிர்லா இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டெபி கிராஃப்ட் ஜெர்மன் டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கிளோட் ஹேண்டர்சன் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பூட்டா டிபனார் இவரும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனத்தன் கிளார்க் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேரி கசார்ட் அமெரிக்க பிரெஞ்சு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜெரோம் கே ஸெரோம் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கில்பர்ட் கெய்த் ஷெல்டன் இவரும் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் லோகி பேயர்டு காட்டிய இங்கிலாந்து இயற்பியலாளர் ஆயிரத்தி பனிரண்டாம் ஆண்டுா ராதாகிருஷ்ணன் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தெலுங்கானா சுகுந்தலா இந்திய நடிகை இந்நாளின் சிறப்புகள் உலக ரத்த தான மற்றும் போக்லாந்து தீவுகள் தெற்கு யோர்சியா மற்றும் தெற்கு சாண்ட்விச் தீவுகள் ஆகிய பகுதிகளின் விடுதலை இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே